வணக்கம் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்போட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று தூத்துக்குடியில் உள்ள வேதாந்த நிறுவனத்துக்கு சொந்தமான ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட விபகாரத்தில் முடிவெடுப்பதற்காக மூன்று உறுப்பினர்களை கொண்ட குழுவின் தலைவராக தருண் அகர்வால் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டு உலக தேங்காய் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது மூன்று அலுவல் மொழி துறை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது நான்கு தமிழகத்தில் திருச்சி மாநகராட்சியில் கியூஆர் கோட் முறை பொருத்தப்பட்ட வீடுதோறும் கழிவு சேகரிப்பு முறையை கண்காணிக்கும் திட்டத்தை திருச்சி மாநகராட்சியில் தொடங்கப்பட்டுள்ளது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழகமானது முதலாவது வெளிநாட்டு தரை கட்டுப்பாட்டு நிலையத்தை எங்கு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டு நாற்பத்தி ஆறாவது இந்திய தலைமை நீதிபதி யார் மூன்று உலக சமய மாநாட்டில் சுவாமி விவேகானந்தன் அவர்கள் எப்பொழுது வரலாற்று புகழ்மிக்க பேரிரையை நிகழ்த்தினார் நான்கு தமிழக அரசு தனது நான்காவது திறந்தவழி சிறைச்சாலையை எங்கு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி